மிக பயம் செய்யும் அக்கருகோ நிறுதி யாகும் வெண்ணவனும் வெவ்விதம் அகப்பயந்தனை அழிக்கும் அந்தகணம் நாடகாதி அளவற்றதோர் சுகப்பயன் செய்வன் செய் அழகேசனாம் எனது சுருதி சொன்னவான் முகப்பயந்தனை அளிக்கும் இந்திரம் மற்றவன் மற்றவள் செய்து வாழ்வாரும் சொல்ல மிக பயம் பயம் சொன்ன பயம் மிக பயம் செய்யும் மறக்கோன் நிறுதி ஆகும் இறுதி என்பது மொழி வேட்டு மூலையில் நிறுதி மூளை ஒன்று அவர் அதிகாரி அவர் என்ன செய்கிறாரு பயம்னா போக அர்த்தம் பயன்கள் சொல்றோம் பயன் அதனால எந்த பயன் வந்தது அப்படின்னா நமக்கு அனுகூலம் போகபாகியமாக அந்த அது செய்யறது அதிகாரம் இறுதிக்கிற இவர்களுக்கெல்லாம் புகபாகியங்களை புள்ளித்துக்கீடாக கொடுப்பார் அவர் தான் அதனால மிக பயம் போகபாகியங்களை செய்யும் செய்யக்கூடிய அறக்கர் கோன் அறக்கர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற மிக நிறுதியாகும் அப்படி பின்னவன் அது எவ்வளவு இருக்குது அதுவே பிரிவு வெவ்விதம் அகப்பயந்தனை அளிக்கும் அந்தகனும் கொடுமையாக இங்கே அக அகவனா பாவம்னு அர்த்தம் பாவம் அகம் அக என்றாலே பாவம் இது புது சொல்லு இல்லை பழைய சொல்லுதான் நடுமுறை உள்ளது அடி என்ன போங்க ரொம்ப அகவலியாக இருப்போச்சே அகவலி அங்குறாங்க வேலைவாசி ஏற்பச்சு அகவலையா அது என்ன அறுத அகவில இல்லை குற்றம் பொறுஞ்சே பாவம்னு அர்த்தங்க குற்றம் வெறுக்கத்தக்கது அல்லது துன்பத்தக்கது அர்த்தம் அர்த்தம் வரும் அகவிலை ஆ அக விலை பண்ணி அதனால் அகமன் அக அகமன் இல்லை அக அகவிலை அப்படின்னாக்கா அதிக விலை அல்லது பாவ விலைன்னு அர்த்தம் அது சர்ச்சைன்னு போதே அந்த சொல்வாரு அகவான்களும் அனுவரும் பாவிகளும் இது நடமுள்ள சொல்லுதான் அதனால் வெவ்விதம் கொடியவதாக இருக்கின்ற அகப்பயன் பயன்களை பாவங்களுக்கு ஏற்ப துக்கங்களை அளிக்கும் கொடுக்கக்கூடிய அந்தகன் யமன் இருக்கானே அவனும் உமைச்சேர்த்திக்கணும் ஆடகாதி அளவொட்டதோர் சுகப்பயன் செய் அழகேசனாம் எனது தோழனும் ஆடகாது என்ன பொன்முதலிய நகைகள் போக ஏற்ப இல்லையா பொன்முதல் நகைகள் அடகுன்னா பொன்முதான் ஆதி சொன்னதுனால முதல நகைகள் செல்வம்னு அர்த்தம் செல்வம் நிறைய இருக்கிறது அழகேசன் யார் குபேரன் தான் குபேரன் அழகேசன் பேர் உண்டு ஆடகாதி அளவற்றதோர் எல்லையில்லாமல் இருக்குது குபேரப்பட்டினத்தில் அதான் குபே குபேரப்பட்டினாம் குபாரப்பட்டினம் குபேரப்பட்டினே பரஸர் அழகுதா இங்கே அதிகமாக குபேரப்பட்டின எல்லா வளாகத்திலும் அதிகம்தான் இருக்குமா இங்கே பவானி விலை அதிகம்தான் இருக்குமா ஏன் இது குபேரப்பட்டினம் இல்லை இது அப்படி கமார்வே குபேரணம் அப்படி போல இந்த அழகேசன் என்று சொல்லக்கூடிய அளவற்றதோர் சுகப்பை செய்யக்கூடிய அழகேசன் செய்ய இனிமே செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கின்ற காலக்காரந்த வினைச்சகின் பேர் அலகேசன் ஆம் எனது தோழன் அவர் தோழன் தீவிரமான தோழன் சுருதி சொன்னவோ அதன் பிறகு சுருதி சொன்னவோ மகப்பயன்றனை அளிக்கும் இந்திரனும் வேற கர்மகாலத்தில் சொல்லப்பட்ட யக்ஞாதி கர்மங்களுக்கு பலன் கொடுப்போம் இந்திரன்தான் எல்லா பலன் கொடுப்பான் ஆனால் அஸ்வமேதை ஆம்பனும் நூறாவது வரும்போது தான் கெடுப்பான் மற்ற அதுவே கேட்கறதில்லை நூறாக விடாது முன்ன விட்டுருவா முன்னால் மற்ற பயன்கள்லாம் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை அவனுக்கு ஆபத்தில் பாருங்கள் எங்கேயாக்கர் மங்கள் புத்திரகாமிக்கு அதையும் எது செஞ்சாலும் போங்க அது பலன் தருவான் அது ஒன்றுக்கு தான் இடைஞ்சோம் தன் பதவிக்கு இடம் இடஒது வேறப்படாது அவ்வளோதான் என்ன வேலை வேற மற்ற எது செஞ்சாலும் பல உண்டு எந்த பலனும் செய்யலாம் மகப்பயன்றனை அளிக்கும் இந்திரனும் மற்ற அசை என் ஏவல் செய்து வாழ்வார்கள் ஆலாசை என் ஏவல் தான் நான் தான் எல்லாருக்கும் கருத்தா எனக்கு பயந்து எல்லாம் கடக்க கிடக்கிறாங்கிறார் அந்த காரணப்புற நிலையை இப்போ சொல்றது எல்லாம் காரிபுரம் நிலையெல்லாம் காரணப்புற நிலை தான் இந்த சிவசக்தி சேவரித்த அத்தியாயத்தில் காரணப்புறம் வரநிலை தான் அதிகம் ஏதோ ஒரு இடத்துல அப்படி வரும் பெரும்பாலும் முக்கால்வாசிக்கு மேலே காரணப்புறமாகிய நான் எங்கள் சங்கல் பண்றேன் நான் அது காணப்படுற என்ன செய்ய சங்கல்பந்தான் சங்கலம் பண்ணி அவரோட அங்கேங்கரும் சொல்லுவார் அவள் அவன் அது முன்னேற சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த லையும் ஒவ்வொரு கிஷனமும் அவர் ஆட்சியாக செய்கிறார் அதை நல்லா பார்க்கலாம் இப்போ திடீர்னு நம்ம பாருங்க ஒரு ஏப்பை வரும் வந்தவுடனே அது மண்ட வரைக்கும் ஏறும் ஏறும்போது அப்படியே திண்டாடு போயிடும் இது என்னன்னா ஏன் வந்ததுன்னாக்க அப்படி ஒரு பாவகாரம் இருக்குது அதாவது வந்துடும் இது அனிச்சா பேர் திடீர்வார் அப்படி இது அகத்தே அவர் சொல்லி வருவார் அந்த நேரத்துக்கு செஞ்சிருவார் புறத்தே இருக்கு புறத்தே அவள் அவன் அது முன்னாடி ஏதாவது நிகழ்ச்சி செய்வார் சென்னை சின்ன சின்ன சின்ன பாவங்களும் சின்ன தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் முண்டு குத்துறது கொசு சின்ன சின்ன பாவம் அர்த்தம் அது தென்னை கொஞ்சம் இருக்கும் பெரிய பாவங்களும் பெரிய தண்டை அது பரிகாரங்கள் செஞ்சோம்னா குறையும் எப்படி சாப்பிடும்போது வாயு பண்டம் பித்தம் பண்டம்னு தெரியுது அதுக்கு என்ன பண்ணுறா மாற்றுக்கு இஞ்சி பெருங்காயெல்லாம் போட்டுறாங்க அது அதுக்கு அடிச்சிருது இஞ்சி போனால் கொஞ்சம் காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்படி போல் பாவக்கள் செஞ்சால் உடனே புள்ளியும் செஞ்சிடணும் செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரமாக போயிடும் இப்போ உடம்புல வேலை செய்கிறா அழுக்க ஏற்படுது அப்புறம் அண்ணா அன்னைக்குன்னு இல்லையா துணிக்கு அழுக்கு போ சுவே இல்லையா புகுதோ இல்லையா அதிகமான வண்ணாலும் போட்டவில அப்படி போல தான் அன்றாட நடக்கக்கூடிய அபத்திகரமாக செய்யக்கூடிய சிறு சிறு பாவெல்லாம் கழிஞ்சிடும் இது போல நித்தபடி நாம் உடம்பு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தான் நித்தபடி குளிச்சாது உடை சுத்தமாகும் உடம்பு சுத்தமாகும் நித்தபடி கூட்டினாதான் சுட்டுப்புற சொல்ல சுத்தமாகும் கூட்டுறதும் குளிக்கிறது இல்லை ஒன்னும் இல்லைன்னா எப்படி இருக்கும் சேர்த்துக்கிட்டே போகும் அப்படி வியாதி ஆரம்பிச்சிடும் அதனால தான் அன்னைக்கண்ணிக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் இது வந்து புறத்து இது அகத்து உள்ளத்தில் பிரிந்து கொண்டு அந்த பாவங்களை அப்பப்போ அன்னை கண்ணிக்கு அடிச்சிடும் அது அனுஷ்டானங்கள்னு அனுஷ்டானம் நித்திய கர்ம அனுஷ்டானம் ஜபம் தியானங்கள்லாம் அன்னக்கண்ணிக்கும் அதுக்கு மேலே செய்கிறது மேற்கொண்டு அதிக பலன் அது நைபித்திய கருமன் பேர் அதுக்கும் நித்திய கர்மத்தில் ஜபம் தியானங்கள்லாம் நித்திய கர்மத்தை சேர்ந்தது அது சிறிது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு நூறு இப்படி எதாவது செய்யணும் ஜபங்கள் தியானம் செய்தாரம் கிருஷ்ணமூர்த்தியை கொஞ்சம் தியானம் பண்ணுறது இதெல்லாம் நித்தியகரமாக சேர்ந்தது செய்வதனால நாலு பேரும் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு அது என்னையா பாவம் இருக்குது நான் ஒரு பாவம் செய்யலன்னா எத்தனையோ எறும்பலு மதிக்கிறோம் ஒற்றம் அடிக்கிறோம் அது ஜீவன் சாவதம் இல்லையா அப்புறம் நம்ம அரிசி வாங்கிச்சா அப்புறம் எத்தனை மருந்து அடிச்சு அந்த ஜீவனில் கொண்டு தானே அரிசி வைக்கிறான் எத்தனை மருந்து அடிக்கிறாங்க உள்ளாருங்க அடிச்சிக்கிட்டே இருக்காங்க நெல்லு பூட்ட வாங்கும் போது ஒரு மருந்து கொஞ்ச நாள் போன இன்னொரு மருந்து அறிக்கிறாங்க அவங்களுக்கு போகுமா வாங்கினாலும் பங்குண்டு அவங்களுக்கும் பங்குண்டு அவங்க வியாபாரம் ஏன்னா அதை கூட படைக்கிறாங்க அவங்களுக்கும் உண்டு நமக்கும் உண்டு வாங்காம நாம் படைக்க முடியாது அது நமக்கும் பங்குண்டு பங்கு கேட்டது ஆளுக்கு கொஞ்சம் அதுதான் சொல்றது உணவுப் பண்ணணும் பாவம் சேர்ந்து அது எத்தியாருமானாலும் தண்ணி குடித்தா கூட அதில் எத்தனையோ அணுக்கள்லாம் போகுது சுத்தம் பண்ணுறாங்க இல்லை எத்தனை ஜீவனு சாகவோ மருந்து போட்டு அதுக்காக குடிக்கும்போது சிவார் பண்ணணும் டெல்லி சாப்பிடுணும் தண்ணி கூட குடிச்சா கூட நாம் கரெக்டாக தண்ணி ஏற்படாது குடிக்கும்போது சிவார் பண்ண வேண்டாம் ஐஸ்யா எடுத்துக்கிறார் அதை அந்த பார்த்து நிவர்த்தி ஆகும் என்ன அப்படிலாம் செஞ்சேன் முடியுமா என்ன பழகுனா வந்துடும் தானாவே அது வந்துடும் முக்கியம் ஆரம்பத்தை கஷ்டமாக இருக்கும் அது போயிடும் அதனால் இதை அபுத்தீரமாக செய்கிற உண்டு நிச்சயம் புத்தி பார்த்து உண்டு இப்போ ஒற்றை எடுக்கிறோம் ஒற்றை எடுத்த யூவன் பார்ந்து எட்டுக்கால் பூஜை எத்தனை நாசப்படிது சரி செய்யாமல் இருந்தால் நான் பழைய முடியாது போகிறதுக்கு அது சேர்ந்து போகுது கூட்டு அப்புறம் தினசரி கூட்டுறோம் பூச்சிக்கல் எத்தனை சாகுது நான் சாகுதா இல்லையா அப்போ அது கூட்டாம இருந்தால் நான் பழைய முடியுமா அது ஃபோட்டோ வேணும் அதுக்கு என்ன பண்றது செஞ்சிட வேண்டியதான் பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாது ஜீவர்கள் வாழணும்னு சொன்னா சித்தூர் விலை அந்தந்த காலத்துக்கு அடிக்க வேண்டியதாக வருது அது பாவம் தான் அதுக்கு பரிகாரம் பண்றது ஈஸ்வரப்பு பண்ணித்தவன் அவர் பண்ணிட்டாக்க அவர் ஏத்துக்கிறார் ஓ நம்ம நினைக்கிறாங்களே பாதி விடுபாடு பண்றோம் எதுக்கு என்ன பவான் நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் மறக்காமல் இருந்தால் போது அவர் ஞாயப்படுத்திட்டோம் எல்லாம் நாசமடைது இல்லை மருந்து மறக்கலை என்று சொன்னா நான் கரெக்டாக தண்ணி வந்துடுறேன் அப்போ நமக்கு பாவம் செஞ்சு பாருங்க ஏன்னா நித்திகரமான பையன் செய் செஞ்சாக்கா தனியாக ஒன்றும் புண்ணியம் கிடையாது செய்யலைன்னா பாவம் உண்டு நித்தபடி நீங்கள் குளிக்கிறீங்க உடையமா சுத்தம் பண்ணுறீங்க கூட்டுறீங்க என்ன பண்ணு புதுசாக வரப்போகுது உள்ள நிலை நீடிக்கும் அதுதான் அதுதான் புண்ணியம் புது புண்ணியம் வரவே இல்லை பிறகு விசேஷ நைமித்த கர்மங்கள் செய்யும்போது தான் புண்ணியம் போடும் அமாவாசை பௌர்ணமி விரதங்கள் திருவிழாக்கள் இதில் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது அது புண்ணியம் வரும் பாவம் அவர் செய்யலன்னா பாவம் கிடையாது ஏன் பாவம் இல்லைன்னு சொன்னால் செய்யாமல் இருக்கலாம் கட்டாயம் கிடையாது அவர் புண்ணியம் இல்லாமல் போதும் நித்த கர்மங்கள் கூட அவர் தீவிரமாக அது செய்யும்போது கொஞ்சம் பாவம் கிடையாது மிச்சி புண்ணியம் வரும் அதுவும் புண்ணியம் உண்டு இப்போ நம்ம செய்யறதில் பத்து பணி புண்ணியம் செஞ்ச தப்பத்தி பாதை செய்யறதெல்லாம் காவல்தான் இருக்கேன்னா முக்கால் மிச்சம் தான் அதில் அது மிச்சம் செய்யும் வர கூடும் இப்படி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து தான் கடைசியில் அதிக புண்ணியம் வர்றதெல்லாம் அப்பதான் அந்த மிகுந்த புண்ணியம் உண்டாகும் அந்த மிகுந்த புண்ணியம் உண்டானா அது தானாகவே ஈஸ்வரார்ப்பணம் செய்ய செய்ய அது நிஷ்காம மாறி போகுது நிஷ்காமமாக மாறும்போது அது ஞானத்துக்கு ஏதுவாகும் அந்த கணக்கு சுத்தி வாயிலாக ஞானத்துக்கு ஏதுவாகும் அப்போதான் ஞானம் உண்டாகும் இதுல உண்டாகாது புண்ணியந்தான் சுகத்துக்கு ஏது அது காமி புண்ணியமாக அது நிஷ்காபுண்ணியமாக இருந்தாலும் சரி காமி புண்ணியம் போகபாக்கம் அது சுகம் கொடுக்கும் இது ஞான சுகம் கொடுக்கும் ரெண்டுமே புண்ணியம் தான் புண்ணிய கர்மங்கள் செய்யாதன்னு கட்டாயம் சாஸ்திரம் செய்யணும் நம்பிட்டு செய்கிறதில்லை ஈஸ்வரன் சாசனத்தை அவர்தான் ஊத்து கொடுத்தார் அதே போலதான் நம்ம அதிகாரம் ஒழிய நம்ம செய்ய முடியும் அரசாங்கத்தில் சட்டப்படுவா அவங்க நடுவில் எடுப்பாங்களோ சட்டத்துக்குற மாதிரி நடுவு எடுக்க எடுக்க முடியும் நாம் சிவருக்கு நியாயமா இருக்கலாம் ஆனால் சட்டத்தை இடம் கொள்ளா தப்புதாது அதனால சட்டத்தின் மூலமாக செய்யுது ஈஸ்வர சட்டம் அது நாலு சட்டம் அதுக்கும் பயப்படணும் இதுக்கும் பயப்படணும் அது பயப்பட்ட பயப்படலாம் உடனே தண்டனை இது பைபிள் ஏன்னா கொஞ்சம் பிற்காலத்தில் வரும் எவ்வளவுதான் வித்தியாசம் கண்டுபிடிதான் வேற வழி கிடையாது இது ஏமாத்தலாம் அதனால ஏமாத்துறது தண்டனம் உண்டியது பிற்காலத்துல அது ஏமாத்தலாம் அது கூட வலிக்குலாம் கொஞ்ச காலத்துல அதுவும் பிடிச்சிடறான் எவனால்தான் பிடிச்சிடறான் கழுத்தியில அது கூட ஏமாத்தலாம் கொஞ்ச காலம் தான் அது பிடிச்சிடறான் பிடிச்சிட்டாங்க பாருங்க கொண்டே போட்டாங்க அப்படித்தான் எப்பவுமே கொஞ்ச நாள் அந்த புண்ணியம் இருக்கிறவங்க தடுக்க முடியாம இருக்கு அந்த புண்ணியம் கழிஞ்சா தானாட்டிக்குவாங்க எல்லாரும் அப்படித்தான் அது போல இருக்கு ஆகவே எந்த ரூபத்திலையும் புண்ணியம் செய்யணும் சாஸ்திர கருத்து அந்த புண்ணி இஷ்கா புண்ணியமாக இருக்கும்போது ஞானத்துக்கு ஏதுவாகும் அதனால்தான் இப்ப தத்துவராஜ சுவாமிகள் பாடுறாரு தானராஜ் சுவாமிகள் என்ன புண்ணியம் செய்தேனோ ஏது பாக்கியமோ காணேன் நன்னிலந்து நாரணன் கிருவையாலே தன்னியனானே நான் உத்தரேயத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தாண்டவா மாடுகின்றேன் அப்படின்னார் என்ன புண்ணியம் செய்தேனோ ஏது பாக்கியமோ காண என்னவோ நானும் எனக்கு தெரியாது அது சொல்ல முடியாது அனந்தங்கூட ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கேன் இல்லை ஞானம் வருமா அப்படிங்கிறான் எது பாக்கியமோ காண ஆச்சரியமா இருக்கு அதனால தான் சேர கர்மங்கள் புண்ணிகர்மங்களா இருக்கணும் ஜீவனுடைய முக்கிய கருத்தா இருக்கணும் அப்படி செய்யும் போது சில பிழைகள் ஏற்பட்டால் அதுக்கு பரிகாரங்கள் செய்ய தயாராக இருக்கணும் ஜபத்தியானங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பரிகாரங்களாகும் பரிகாரங்கள் சொல்லப்பட்டு இருக்கு புத்திகுர்மா செய்யறதுக்கு அப்திகர்மா செய்மா காரணம் தான் அதனால செஞ்சுக்கிட்டே அது விடுபாடு ஏற்படுகிறது அப்போ அந்த நிலை வருதுன்னு சொன்னார் எந்த ரூபத்திலையும் புண்ணியம் செய்யணும் தான் தாதன் சொல்லிதான் இல்லையா பாவசன் சொல்ல பாவ செஞ்சீங்கன்னா தன நிச்சயமா உண்டு நான் அது அந்த கண்ணு இருக்காங்க அதனால கொண்டு போயிருவோம் பொல்லாத பெய்களுக்கும் பூதங்கள் அனைத்தினுக்கும் அல்லாத கணங்களுக்கும் அதிபதியாகியன் நல்லாக்கும் நன்மை பெற நல்குவது நாளோரும் என் சொல்லாலேயமற்ற அவருக்கு சொல்ல வேண்டுவது உண்டோஸ் கீதையிலே ஆறாவது சிவசக்தி செயல்படுத்திய அத்தியாயம் பன்னிரெண்டாவது பாட்டு இதுவரைக்கும் எல்லாம் என்னுடைய சக்தியின் செயல் தான் அத்தை சக்தியானது சுதந்திரம் கிடையாது என்னுடைய நியமசக்தியினாலே அதை நியமப்படுத்திக் கொண்டு வருகிறேன் அனந்தங்கோடு சக்திகளில் நியமசெலுத்தி ஒரு சக்தி அந்த மயன் சக்தி தான் அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் திருமூர்த்திகள் முருகர் கணேசர் எல்லாமே என்னுடைய ஏவல் நாளாக செயற்படுகிறார்கள் சூரியசந்திரர்கள் என்னுடைய அக்னியைக்குட்பட்டு தான் செயற்படுகிறார்கள் ஆகவே எங்கு நிறைந்த பிரம்மஸ்வரூபத்தின் பிரதிபமாகிய காலபுரமாகிய நான் வாயை அடக்கி மாயா காரியங்களாகிய உலகங்களை நிர்வகிக்கிறேன் என்று சொல்லிட்டு வரார் இப்போது பொல்லாத பெயர்களுக்கும் பூதங்கள் அனைத்தினுக்கும் அல்லாத கணங்களுக்கும் அதிபதியாகிய ஈசன் ஈஸ்வரன் ஈஸ்வரன் வந்து பூத கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார் கைலாசபதி எப்படி பொல்லாத பெய்கள் சில பக்திமானங்களாக இருந்து அவருடைய கால மரணம் அடைந்தால் பேய்களாக போய் கைலாசி போயிடுவாங்க இங்கே பேயே இருக்க மாட்டாங்க அவங்களாம் அப்படிப்பட்ட பேய்களும் இங்கே இருக்காங்களாம் சில காலம் இருந்துட்டு அப்புறம் புண்ணியம் கழிஞ்சன்னா மீண்டும் பிறப்பாங்க பூதங்கள் அனைத்து பூதகணங்கள் பூதங்கள்ன்னா அப்போ கைலாசத்தில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறவங்க சில பேருக்கு போதங்களாக இருக்கிறது தான் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களின் பரிபாகம் அடையிலானால் பக்தி சிறந்தவர்கள் சிவபக்தி சிறந்ததுனாலே அவர்களாங்க அல்லாத கணங்களுக்கு மிக செயலாக கணங்கள் கூட்டங்கள் இருக்கின்றன அவர் போர் வீரர்கள் படை தலை படையில் இருப்பாங்க சண்டை வந்தனால் சண்டை போடுவாங்க படைகள் அவர்களுக்கும் அதிபதியாக ஈசன் இவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஈஸ்வரன் நான் நல்லாக்கும் நன்மை பெற நல்குவது நாளொரும் என் சொல்லாலே இப்படி என்னை ஒரு திரன் என்று சொல்லுவார்கள் ஒரு திரன் அதாவது ஈஸ்வரனை விருத்திரன் சொன்னாங்க சம்மான காலத்துல தான் தமோ குணம் இருக்கும் இல்லையா மற்ற குழந்தை தமோ அவர் சில பேர்கள் சொல்லாவ குணமுடையவர் சொல்லுவார்கள் அது தமோ குணம் தமோ குணம் ஒரு காலத்தில் பயன்படும் சம்மர காலத்தில் இப்போ அது பயன்படுறதில்லை உலகத்தில் சொல்லுவார்கள் படுக்கோவியப்பாவா அப்படின்பாங்க அப்புறம் ஆனாலும் குணம் நல்ல குணம் இருக்கு அப்பா கோபம் வரும்போது தான் கோபமாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கோங்க எவ்வளோ செய்கிற பாருங்கள் அப்படிம்பாங்க குணமரி எடுக்கலாம் கோவிலுக்கு குணம் இருக்கும் அங்கே அப்படி போல் சமூகம் சம்மார காலத்தில் இருந்தாலும் கூட சம்மார காலம் எப்போ பிறைய காலத்து தான் வரும் அது வரைக்கும் ஒரு பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் அதுதான் ஈஸ்வனுடைய வேலை அதுதான் அல்லாத கணங்களுக்கும் அதிபதியாக ஈசன் நல்லா நன்மை வர நல்குவது நாடோறும் நாள்தோறும் செய்கிறாங்க மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறது ஒரு வேலையை என் சொல்லாலே என்னுடைய ஆக்கியனால்தான் மற்றவருக்கு சொல்ல வேண்டுவதுண்டோ கைலாசுவரியா சிவருமானுக்கே இந்த இது என்ன்தான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு எல்லா எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு காலபர நிலையை விசாரமாக இந்த இதில் இல்லை சொல்லப்படும் மொழியே மற்ற எந்த பவதி எல்லாம் கிடையாது இல்லை அது நான் நான் சொல்லி போறதா சரி ஆகவே இந்த மற்றவருக்கு சொல்ல வேண்டுவது உண்டோ ஓகாரம் இல்லைன்னு அர்த்தம் இது அத்வைதத்தை சபணம் பண்ணுற சாப கத இது சாஸ்திரம் இது அதெல்லாம் பொதுமே போகிறது பகத்கீதை இருக்கே கணவன் பக்தி ஞானம் சொல்லிட்டு போய் கடைசியில் மேல் போக்காக பார்க்கும்போது கண்ணனுடைய பெருமை தான் வெளிப்படுதுன்னு அந்த கிருஷ்ணபக்தவர் சொல்கிற மாதிரி தான் அமையும் முடியும் அதில் வெளிப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஆனால் லகி மக்களுக்கு தான் பிடிக்கும் இது லகி மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்குறது எல்லாருந்தாலும் கூட எனக்கு எந்த விதமான கிடையாது நான் மனோசுரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அத்தேதம் ரெண்டு லட்சம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த நிலையில் சொல்றது இந்த ஈஸ்வர ஒன்று தான் செய்தங்கிராவடி வணங்குவோன் ஒரு திரகணத்தில் உத்தமன் யோ உத்தமா உத்தமன் யோகிகள் வருத்தமா தொழித்து வாழ்வாமதேவனும் திருத்தமா என்னுடைய செய்குவார் பதிமூன்றாவது பாட்டு அறுத்தி செய் அருத்தி என்ன இங்க அன்புன்னு அர்த்தம் சில இடத்துல நோய் என்னங்கிற அர்த்தம் உண்டு சுல்பம் உண்டு அன்புன்னு அர்த்தம் உண்டு இங்கே இடத்துல அன்பு வச்சுக்கணும் அன்பு செய்து பக்தர்களுக்கு நன்மை பிரிது கொடுத்து கொடுக்கக்கூடிய அங்கிரா அடி வணங்குவோர் அங்கிரா என்பது மேல் உலகங்களில் உள்ள ஒரு ஜெய்வம் அவருடைய திருவடியை வணங்குவோர் வணங்குகிறார்கள் உருதிரில் உத்தமனாக இருக்கிறவர்கள் யோனிகள் வருத்தமது ஒழித்து வாழ் வாமதேவன் வாமதேவன் எல்லா ஜீவர்களும் வாழ்ந்து கொள் இருக்கிற வாமதேவன் சொல்லப்படும் இவர்கள் அனைவர்களும் திருத்தமாயும் எந்தவிதமான சந்தேக உரிதங்கள் இல்லாமல் என்னுடைய அவள் செய்குவார் ஆட்சியம் எல்லாம் செய்கிறாங்க ஏ அந்த பயம் என்னன்னக்கா போற அதனாலதான் கிராம நடக்க முடியும் எங்கோ இருந்துகிட்டாருன்னா தருவாங்க அதனால் இறைவன் இங்கே நிறைந்திருக்காருங்கிறது இதனாலேயும் பெறப்படுகிறது அவர் ஆணை இங்கே செல்லுது இப்போ அந்த காலத்தில் நீதியாக ஆண்டார்கள் ராஜாக்கள் அவர் ஆணைக்கு பயப்பட்டார்கள் பயப்பட்டாலும் கூட அந்த சில சில இடங்களில் எதிர் இருந்தாங்க அது காலப்போக்கில் தான் செய்ய முடியும் ஆனால் இவருக்கு எல்லாம் தெரியும் இவர் சரவிஞ்சன் அங்கெங்க அப்படிப்படியே செய்கிறாரு ியர் பகைவர் சிவர் பெரிய எங்கெங்கும் தாம இருந்து சித்தனைத்தும் அங்கங்கு ஆனால் அங்கங்கு இருந்து இயற்றுவதற்கு நான் பெரியவன் சொல்றாங்க சில பேர்கள் எப்படி பெரிய முடியும் ஆறு பெரு ஆறு ஆறு பகைவர் சீர் பெரிய சிற்றொருவர் பெயர் பெரிய எங்கெங்கும் தாம எங்கெங்கும் எல்லா இடத்திலும் தாம இருந்து ஜடசித்து அனைத்தம் ஜடங்கள் அதாவது மலைகள் காடுகள் இதெல்லாம் அசேதனம் சேதனம் எழுத பிறப்பு அங்கங்கிருந்து ஈட்டுவதானால் ஆறு பேர் ஆறு செய்தார் ஆறுவர் ஆறுபாயர் சொல்லுவாங்க அங்கங்கிருந்து ஈட்டாரு அங்கங்க இருந்து அப்படி அப்படியே செய்யும் போது நான் பெரிய சொல்ல முடியும் நான் உறவன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார் அதனால பெரியவன் சொல்றது யாருக்கும் அதிகாரம் கிடையாது இன்னும் சில நான் பெரியவன் சொல்றாங்கல்ல அது தப்புங்கிறார் நாம் பெரியர் என்று எண்ணும் அதே அடக்குபவர் தாம் பெரிய மறை சாட்டி நாம் பெரியர் என்பார் சிறிய இவளால் உலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல் அப்படின்னாரு நாம் பெரியர் என்னும் அதே நாளாவது அழைக்க போவது தான் தாம்பெரியார் அவர்தான் பெரியர் யார் மறை சாட்டி நானா சொல்றேங்களா தாம்பெரிய என்பார் சிறியர் நான் பெரியவர் சொல்றாங்க இல்ல அது சின்னவங்க தான் அவங்க ஒரு சாக வேண்டித்தான் என்பது சிறியார் அது மட்டுமா இவர்களால் இவ துன்பார் சோப்பார்கள் சொல் இவர்தான் துன்பம் நான் பெரியவர்கள் அடங்கியிருக்காங்கன்னா அவர்களுக்கு சுகம்தான் கிடைக்குது அப்படிங்கிற இந்த திருத்தமாய் என்னுடைய ஏவல் செய்வார் அவங்க கொஞ்சம் கூட ஏமாத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் திருத்தம்னா சுத்தமாக செய்வான்னு அர்த்தம் ஏமாத்துறது லஞ்சம் வாங்குறது எதுவுமே கிடையாது லஞ்செல்லாம் வாங்க முடியாது தக்க கருமங்களிலே நடத்துவதும் சார்பிலர்வாள் விக்கமழி திடுவதும் விநாயகன்யன் செக்க நிற சேனாபதியா ஞானத்தான் முக்கியமா மறுகணன் ஏவலையே முயல்கின்றான் பதினால் பட்டு இப்ப வெள்ளையாறு பத்தி முருகரை பத்தி இந்த மாதிரி தக்க கருமங்களே நடத்துவதும் சார்பால் விக்ரம் அளித்திடுவதும் விநாயகன் விநாயகருக்கு என்ன வேலைன்னா ஒரு காரத்துக்கு போனால் கும்பிட்டு போனால் அந்த காரத்தை முடிச்சு கொடுப்பார் கும்பிடாம போனீங்களா கெடுத்துடுவார் அதான் விக்னேஸ்வரன் பேர் விக்ன நாயகன் விக்னா தடைகள் தடைகளை போக்குவன் அவர் தான் தடையில கொடுப்பார் அவர் கும்பிட்டு போகணும் ஏன் அப்படி மரம் அதனால அந்த விநாயகர் இப்படி செய்கிறாரு சொன்னால் என்னுடைய ஆக்னநிதினால்தான் நான் தான் அவர் வரம் கொடுத்தேன் அப்படி இல்லைன்னாக்கா அவர் செய்ய முடியாது ஆகவே விக்னங்களை செய்பவன் அவர் தான் கடைகளை செய்பவர்கள் தான் கும்பிடவன் கலையை அதான் முதல் முதல்ல பின்னால் கும்பிட்டு போகணும் அப்போ கும்பிட்ல இருந்தாலும் களியில் தான் பண்ணுவார் செய்யணும் அதனால அவர் விக்னம் செய்வார்தான் விக்னத்தை போக்குவரவாரு தான் சொல்ற தக்க கருமங்களிலே நடத்துவதும் கும்பிட்டவர்களுக்கு சார்பிலர்வால் கும்பிடாதவர்களுக்கு விக்ரம் விக்னம் அழுத்திடுவதும் விநாயகன் எதனாலே என் யாவரினால் நான் வர கொடுத்திருக்கேன் செக்க நிறத்து அமரர்கள் சேனாபதியாய் ான் முக்கியமமாம் அருமுகன் என் ஏவலியே முயல்கின்றான் சிவந்த நிறமாக அமரில் தேவர்களாக இருப்பாங்களாம் அவர் சனார்பதியாக இருந்தார் சூரபத் தன் அதோட ஞானம் உண்டவருக்கு ஓம்காரத்துக்கு அர்த்தம் சொல்ல அப்படி சொன்னார்ல ஞானத்தான் முக்கியமாம் அருமுகன் அவன் ஞானமாக இருக்கும் உண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட ஆறுமுக பெருமா அவனும் என்னுடைய ஏவலையையும் முயல்கின்றான் நான் கொடுத்த உத்தரவு தான் அவர் செய்கிறது இதை மீறி போச்சான்னா அவனுக்கு அடிச்சுருவான் பார்த்து குறும் பண்ணா போச்சு அப்படிங்கிறார் ஏன் அவர் சாம போட்டிருக்காரு அந்த கையில் இருந்த ஏட்டை பிடிச்சி சமுதிரத்தை எரிஞ்சாம பாருங்க முருகர் போடா போய் ஊமையினா பெற போட்டார் வணிகர் குளத்தில் திருவிழாபுரத்தில் முருகனே பின்ன சும்மாவே அங்கே அம்மாவை பக்கம் சேர்த்துக்கிட்டாக்க அப்பா பக்கம் சேராம அம்மா பக்கம் சேரையா போடுறேன் அப்படின்னாரு குடும்பத்தில் ஒரு தகராண்டு அம்மா வேற அப்பா சண்டை போட்டுக்கிட்டாக்கா பிள்ளைகள் எந்த பயன் சேரது வந்து தலைமறை பாருங்க பிள்ளைகளுக்கு தலைமாரில் வந்துடும் எந்த பக்கம் சேருது இப்போ அங்க அப்பா தண்ணிக்கிறாரு என்ன இப்ப ஏதாவது இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் பாசம் எந்த பொஞ்ச சொல்லுங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் சேர்ந்தாலும் வம்புதான் ஏன் ஏதாவது விஷயம் ஏடெல்லாம் சமந்தல் தூக்கி போட்டவர் தான் பார்த்தா மறைச்சு பார்த்தார் அவரும் மறைச்சு பார்த்தார் சரி வேண்டாம் அனுட்டிதான் என்ன பிள்ளை பணம் கொடுத்துருக்குல்ல அப்புறம் கும்பிட்டாக அனுபவலாம் கும்படல என்ன பிரதோலம் சொல்லியிருக்காருல்ல பிரதிகளும் பண்ணுவார் இல்லை அதனால வேண்டாம் போயிட்டா போன வரம் கொடுக்கும் சரி பசங்க கண்டபடி பேசுவான் செய்வா போட்டாலும் போட்டுவான் எதுக்கு இந்த வம்பு அப்படியே போல போலான்னு சொல்லி அதுக்காக பகவான் பார்த்தார் மரியாதை கேட்டு போறதான் போயிட்ட இந்த ரெண்டு பேர்களை பத்தி இந்த பாட்ட சொல்லி முடிச்சார் மதினான் மிகு மரிசியே யாதையாய் மண் உயிரனை திற்கும் பதிகளாக பதின் மறும் உலகெல்லாம் படைப்பதன் பணியாலே திதிசெய் நாராயணன் தேவி ஆகிய தீர்வு செல்வம் நல்குவதென்றன் விதியினால் என்றன் பணியினால் கலைமகள் விமலவாக்களிக்கின்றாள் பதினஞ்சாவது போல சொல்றார் மதியினான் இவு மரீசியே ஆதி ஆய் மரிசி முதலானவர்கள்லாம் மண்வீரனத்திற்கும் பதிகளாகிய பதின்மரும் மரிசி முதலானவர்கள்லாம் இந்த உலகம் திருட்டி மனது துணை அதிபதிகள் ஆவங்க பதிகளாகிய பதிவரும் பதினோரு பேர் இருக்காங்களா உலகெல்லாம் படைப்பது என் பண்ணியாலே அவர்கள் உலகம் படைக்கிறாங்க அது என்னுடைய உத்தரவுனா தான் காரணம் அதாவது பிரம்ம தேவ துணை கர்த்தாக்கள் மந்திரிகள் சொல்றாங்க துணை மந்திரிகள் அப்படி போல இவங்கெல்லாம் திதிசெய் நாராயணன் அதாவது இந்த பட்சங்கள் அதாவது வசந்தருது இது ஆறு இருந்து சொல்கிறாங்கல்ல வருஷத்துக்கு ஆறு வச வசந்தருது ஏமந்தருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேனிற்காலம் இளவேனிற்காலம் முதிவேனிற்காலம் கார்காலம் மழை காலம் முன்பணி காலம் பின்பணிக்காலம் தமிழில் சொல்வார் அதை இரு பகர்ந்திடும் இருந்து ஆண்டு இப்படி ஆறு பருவங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டு மாதங்கள் ஆண்டில் பன்னிரெண்டு மாதங்கள் பக்கங்கள் லட்சுமி வணங்குறதுனால பணம் கிடைக்கும்னு மகாலட்சுமி வணங்குவாங்க இந்த செட்டி லட்சுமி தான் பிரதானமாக வணங்குவாங்க போட்ட போட்டிருப்பாங்க எங்கள் செல்வம் கொடுக்கிற லட்சுமி எங்கள் இடத்துல தங்கியே இருக்கட்டும்னு ஒரு அச்ச போட்டுருவாங்க அவங்க இங்கேயே தங்கியே இருக்கணுமா போகலாதான் அப்படி அவர்களுக்கு பணத்தில் ரொம்ப அழுத்தம் ஏன்னா வணிகருக்கு எப்பவுமே பணம் தான் முக்கியம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு முக்கியம் கொடுத்திருக்கார் பிராமணனுக்கு ஓதன் ஓதர் தான் முக்கியம் சத்திரனுக்கு யுத்தம் தர்மம் நீதி அடைத்தாள்வது இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் வயசனுக்கு பணம் கண்டாடுறது பாபா மனுக்கு முக்கியம் அப்படி பணம் தான் பிரதானம் உங்களுக்கு அதனால வந்த லட்சம் எங்கிட்ட தண்ணிட்டே இருக்கணுமா எப்படித்தான் ஆசை தான் அதனால சந்திரமெல்லாம் பண்ணுவாங்கன்னா அது சந்திரன் சொல்லி கொள்ளலாம் தெரியுங்க தெரியுமா தெரியாத தெரிஞ்சுப்பாங்க என்ன விஷயங்களுக்கு சில தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு புது வீடு ஏதாவது கட்டுவாங்க பொது பொது வீடா கட்டுவாங்க கட்டின பிறகு கிரகப்படையார் பண்ணுவாங்கல்ல அதுக்கு லட்சுமிங்கிற பேர் அந்த வேறவாரி அவ்வளோ இருந்தாக்கா அவளை கூப்பிட்டு முன்னால் வர்றது ரொம்ப கொள்ளிருக்குன்னு சொல்லுவாங்க என் நேரத்துக்கு இவங்க இப்போ கிரகம் பண்ணுறாங்களா அப்போ அந்த சமயத்தில் லட்சுமி அப்படின்னு கூட்ட இருக்கிறேன்னு சொல்லணுமா உள்ள அப்போ லட்சுமி இருக்குங்க சந்தோஷிக்கிறாங்க அப்படி ஒரு மாவன் அவங்க நாட்டில் அது நல்ல நேரம் இருந்தா இருந்தா தலைவர் சொல்லுவாங்க லட்சுமி பொம்ப வீட்டுக்கு அவன் அக்கா இருந்துடும் இன்னைக்கு போய் லட்சுமி கூப்பிட்டாங்க நீ இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டான் சரி அப்படி சொல்லுமா இல்ல அவன் யாரா இருக்க லட்சுமி அண்ணா லட்சுமி அக்கா இருக்கான தந்திரம்னால நாரணன் தேவியாக திரு மகாலட்சுமி ஆனவள் செல்வம் நல்வதன் எந்தன் விதியினால் ஆக்னியினால் தான் அது மட்டும எந்தன் பணியினால் என் உத்தரவின் காரணமாக தலைமகள் சரஸ்வதி விமல வாக்கு அளிக்கின்றாள் குற்றம் வாக்கு அப்படின்னாக்கா கல்வி யார் சரஸ்வதி உபாசனை செய்கிறார்களோ அவங்க வாக்கில் இருந்து வந்து அந்த கல்வியை விருதி பண்றான் அதனால வாக்களிக்கும் தான் வாக்களி என்ன கல்விதான் வாக்கேவின்னு பேரு அத கல்வி அது பள்ளி வங்கி கல்வியாக இருந்தாலும் சரி ஆன்மிகல்வியாக இருந்தாலும் சரி சரஸ்வதி அனுப்புற வேணும் இருந்தா தான் அது கல்வி பிரபலமாகும் இல்லைன்னா பவான்கம்மே அந்தமையை நின்று சாவி திரியெடுப்பதும் என்னான் ஓமே பொருள் ஞான யோகி யர்க்கு உமையாம்பிங்க யானகர் அருளுமாறு அழகில் என் அருளினாலே பண்பாட்டு வேம் எரு வெந்து கொண்டிருக்கின்ற அக்னியிருக்கே அது நரகம் அதான் ரவுரராஜ நரகம் நரம் உடகன் மாஷி கும்பிபாகம் ரவுரவம் இப்படி பல பேர்களாலே நரகங்கள் இருக்கான் பாவங்களுக்கு இருந்தால் அந்தந்த இடத்துல போடுவாங்கண்ணா அந்த நரகன் இருந்து வீழ்பவர் வீழ்வர்களே அந்த தீமைகளின் சாவித்திரியை எழுப்பது என்னால் சாவித்திரியில் உபாசனை செய்தாக நரகத்தை ஒரு தடுக்க முடியுமா அது பிரதானம் சித்திவாரம் சாவித்திரிக்காக தான் அந்த சாவித்திரி சாவித்திரி விரதம் இருந்து தடுத்து மந்திரசக்தாலே போக பிரார்த்தனை ஒளிமை கொடுத்து மூன்று மனைவிகள் சாவித்திரி காயத்திரி சரஸ்வதி அவர்கள் சாவித்திரி உபாசனை செய்யும் போது நல்ல பயன்படுத்த சொல்லப்படும் அவனை சாவித்திரி சொல்ல சாவித்திரியம் என்னுடைய அக்னேனத்தான் செயல்படுகிறாள் ஓமேனும் பொருளே ஞானயோ இற்கு இமையான விண்மை இனியா மகள் அருளினாறு அளவையில் என் அருளினாரேன் ஓம் என்னும் பொருளேன் தனது மந்திரத்தின் தாற்பரியத்தை சொல்லுவது விஞ்ஞை அதாவது வித்யாசக்தி வித்ய சத்து குணம் உடைய மாதிரி வித்தியின் பெயர் அந்த வித்யா வித்ய தான் மகா விதை அதுதான் பார்வதி தேவி பார்வதி அணுக்கள் முடிஞ்சாக்க ஞானம் கிடைக்கும் நான் சொல்கிறேன் மகாநாயகி ஜெயின் சொல்றது அதுதான் மகாநாயி அது ஞானியோகருக்கு ஞான மார்க்கத்திலும் யோகநாடத்திலும் போலக்கூடிய மூச்சுக்களுக்கு விஞ்சயான் வித்யாசக்தியை கொடிய நந்த மகளாகிய பார்வீ தேவியானவர் அள்ளுமாறு அவருக்கு பெருமை செய்யணும் அளவில் எல்லாவையும் என்பதையும் அழுனாளே அவர்கள் நிறைய அருள் செய்திருக்கிறேன் ஞானமாக எல்லாரும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வித்யாசக்தி அதை அந்த உபாதை மூலமாகத்தான் ஞானம் கிடைக்கும் அந்த உபாதியை அறுபாடுபவர்களுக்கு ஞானம் உண்டாகும் அந்த சக்தி நான் அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்றார் அரசின் ஏவலால் உலகம் படிப்பதும் பறவை படவை என்பதன் என் ஏவலால் பதினான் அணுக்கள் பாலமே மற்றும் சுடருடே வருத்தன் இருதிரர் வசுக்கள் பெண் மறுத்துக்கள் அச்சு அச்சுணிகள் தேவர்கள் தத்தம் தேவை என் ஏவலால் பாட்டி மீண்டும் என்னுடைய ஏவலாளிகள் சேராங்கன்னு பட்டியல் கொடுக்குறார் பட அரவு பட வர வரவு அரசு படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்புகள் இருக்கிற நாகம் இருக்கு இந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவர் நாகராஜன் அல்லது ஆசேஷன் பட அரவு அரசு படமடை ஆடக்கூடிய பாம்புகளுக்கு தலைவனாக இருக்கிற ராஜன் என் யாவலால் என்னுடைய உத்தரவின் காலமாகத்தான் உலகம் தரிப்பதும் இந்த உலகத்தை தாங்கிவிடுகிறது ஆச்சேசம் தான் அவரின் தலைவரோடு தாங்கிட்டு இருக்கார் சென்னை விஞ்ஞானத்தில் உள்ளுங்க போக சொல்றாங்க நீ தாங்கிட்டு இருக்காக்க அது தாங்கிறதுனே என்ன அர்த்தம் கேள்வின்னு அர்த்தம் இல்லை உள்ள அவர் தான் அப்படின்னு அர்த்தம் உள்ள சொல்றாங்கல்ல சரி உள்ள அவர் அவர் எதிர்ப்பு உள்ளுறத்துக்கு உட்கிறார அப்படி வச்சுக்கோங்கண்ணே அப்படினாலு அவர் ஒத்துறதுனால ஒரே உள்ளு அவ்வளோ நீ அப்படி வச்சுக்கிட்டான்னு சரி அந்த காலத்தில் தூக்கிட்டு இருக்காரன் ஆசேஷன் சொல்லுவாங்க சரி ஒத்துக்கலையா போகுது உள்ள ஏஜி அடுத்த ரிகாரி வேறு அது ஆசேஷன் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்ற அதனால உலகம் வரிப்போதும் அவரான் என்னையாவது பறவை வடவை உண்படும் என் வேதலாம் பறவை என்ன சமுதனம் பறந்துருக்கிறதால பறவைன்றவர் அதுல வடவானுக்கு அக்னி என்ன வேறு அக்னி இருக்கேன் அந்த அக்னியாக குடிச்சிக்கிட்டு இருக்கான் தண்ணியை இல்லைன்னாக்கா இன்னும் வந்துடுவாங்க ஊருக்குள்ளே அவங்க தூந்துடுவான் தண்ணியெல்லாம் அது இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அது இந்த விஞ்ஞானன்னு சொல்கிறாங்க பூமியில் ஒரு மைல் ரெண்டு மைல் மூணு மைல் வேறு தான் இந்த நிலப்பாரம் அது மேலே போனால் ஒரே நெருப்பு வளர்ந்தா இருக்கணும் பத்து இருபது மைல் போயிட்டாங்கன்னா உள்ள குளம் நெருப்பு வளர்ந்தா இருக்கணும் அவங்க கணக்காங்க அப்போ இங்கே இருக்கல அதேமான சமுத்திரத்துக்கு அடியிலே நெருப்பு தான் இருக்கும் இல்லாமல் இருக்குமா இதுதான் செய்யும் அதனால தான் பறவைகள் என்று வடவை வடவாக்கு முகாக்கும் சொல்லக்கூடிய அந்த நெருப்பு உண்டதும் அது அறிந்து கொண்டே இருக்கான் என் யோளால் பதினாலு மனுக்கள் உருவது மட்டும் ம அவர்கள் திருட்டி செய்யும்போது அவர்களுடைய அவர்கள் இல்லாத பிரிச்சிருக்க அந்த மனுக்கள் அவர்கள் என்னால்தான் சேராங்க சுடருடைய அருக்கல் சுடர் என்ன பிரகாசம் எது அருக்கன் பன்னிர அருக்கர்கள் அதாவது ஏகாதேச திவாசர் ஆதித்தையும் பேர் சூரியர்கள் அப்படின்னு என்ன இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் பன்னிரண்டு மாதத்துக்கு மனுஷன் அர்த்தம் பன்னிரெண்டு சூரியர்கள் அந்த காலத்திற்கு அதனால் விதிக்கிறது என் தான் சுடர்களிலேயே அர்த்தம் என் எவளாக இருக்கிறார் அதே போல உறுதியர்கள் ஏகாதஷ உறுதியர் பதினோரு உத்திரம் இருக்காங்க சமமான காலத்தில் அவர்கள் தான் செய்கிறேன் இப்போது சுனாமி வே அதான் வேலை கொடுத்தேன் அடிக்கிற ஆறு சுனாமி பிரளயம் இதற்கெல்லாம் உத்தரவுண்டு காலத்துக்கு மருத்துக்கள் நாற்பத்தி ஒன்பது மருத்துக்கள் அச்சுணிகள் குமாரர்கள் திடமுறை மற்றும் தேவர்கள் இன்னும் பலம் பொருந்திய தேவர்கள் தத்தன் தேவை தன் தன்னுடைய செயல்பாடுகள் என் எவனால் செய்வான் என் உச்சியா அவள்கள் கிடையாது அடிப்படை உலகமே இயங்குறது அடிப்படையே இயக்கிறார்கள் சுதந்திரமாக பாரபட்சமாக இயக்குவதில்லை என்பது கருத்து கிண்ணம் சாத்திய வெறுவன் ஜெடும் அருகருவேதாளம் பூதங்கள் ஒருவரிங் கொழிய ஒழியாமல் நான் விதித்தவா நுறைவார் பதினெட்டாம் கோட்டு ஈஸ்வரகதியில பதினெட்டாம் கோட்டு அதாவது இதுவரைக்கும் என்னுடைய ஆணையினால செயல்படுகிறார்கள்ல்லி மீண்டும் தொடர்ச்சியாக சொல்கிறார் பொறுவியல் கிண்ணரர் சமானமில்லாத கிண்ணறர் என்று சொல்லக்கூடிய மேல் வகத்து வரிப்புகளில் பலர் அதில் கிண்ணர் ஒருத்தர் கருடர் கருட பகவான் கிம்பொருடர் அப்படி ஒரு இனம் சாரணர் சேவை செய்கிறதுன்னு அர்த்தம் கந்தவர் கந்தர்வர் அது ஒரு பிரிவு சாத்தியர் அது பிரிவு சித்தர் அது பிரிவு விச்சாதரர் ஒரு பிரிவு இயக்கர் இவரெல்லாம் பல்வேறு பிரிவுகள் பொருள் கிண்ணரர் கருடர் கிம்புடர் சாரணர் கந்தர்வர் சாத்தியர் சித்தர் விச்சாதர் இயக்கர் இவங்கெல்லாம் தேவ வகுப்பு நம்ம பூலோகத்தில் எப்படி சைனாக்காரன் இந்தியாக்காரன் அரபுக்காரன் யுனிக்கோ வேலைக்காரன் சொல்கிற பிரிவு இருக்கோ அப்படி ஒரு பிரிவுகள் இதெல்லாம் ஜப்பான் ஜெர்மனின்னு அவரோட ஒவ்வொரு சாமர்த்தியம் இருக்கும் இப்போ அமெரிக்காக்காரனு உள்ள சாமர்த்தியம் நமக்கெல்லாம் கிடையாது அப்புறம் துளுக்கணுக்குள்ள சாமர்த்தியும் நமக்கெல்லாம் கிடையாது அப்படி ஒரு சாமி நம்மளும் அவனுக்கு கிடையாது நம்மளை சாமிர்த்தி வேறு அவன் சாமர்த்தியாரு சீனாக்காரன் சாமர்த்தி வேறு ஒருத்தருக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு அதுபோல் இங்கே மே ஜலத்தில் பிரிவுகள் பல அந்த பிரிவுகளில் ஒவ்வொருத்தரும் ஒரு சாமர்த்தியம் இருக்கும் அதில் கந்தர்வர்கள்லாம் இசையில் பிரிய உடையவர்கள் பாடுவாங்க அதில் மேலே அவர் பறந்து போகிறது தான் வேலையை அப்படி வெற வந்துடும் அருக்கர் ஒன்றா அது கெளுதே பண்ணுவாங்க அதில் சேர்ந்தவா துளுங்க விட்டுடலாம் பண்ணுவாங்க அது நல்லது தெரியாது ஏன்னா அவன் கும்பிறது சிவத்து கும்பிட்றாங்கன்னா அதுலேயே செய்தின வருது அது வர்றதுனால அவனுக்கு சமோகணம் தான் புது இருக்காது அடி குத்து கொள்ளுதான் மூர்த்தம் அதாவது இதுக்கு உதாரணம் என்னன்னா நாடகத்தில் லைட் அடிப்பாங்க கலர் லைட் ஒரு பல்ப் வச்சுக்குவாங்க சுற்றி அப்படியே கலர் கலராக வச்சிருப்பாங்க ஒரு சுற்றி சுற்றும் போது சேப்பு பச்சை கலர் எல்லாம் வரும் அதனால் அந்த வெளிச்சம் ஊருக்கு போகும் போகும்போது சேவப்பு வெளிச்சம் வெள்ளை அதாவது பச்சை வெளிச்சம் கருப்பு அளிச்சம்னு சொல்கிறோம் அப்போ வெளிச்சம் ஒன்று தான் ஊடுரு அந்த போகும்போது அந்த கலர் காயத்தில் போகும்போது நிறம் அப்போ நிறம் மாறும்போது நமக்கு காட்சியும் மாறுது பார்க்குறது மங்களோ பிரகாசமோ எல்லாம் இருக்குது கடைசி வெள்ளை அடைக்கும்போது ஒரே மாதிரி இருக்குது அதுபோல் இந்த மூர்த்தி வழிபாடு போகிற அப்படி தான் இறைவன் ஒரே மாதிரி இருக்கார் சச்சியானந்தோடையமாக இருக்கார் காலபுரமாக இருக்கார் அவருக்கு சச்சிதானந்தம் நித்தியம் பூரணம் தன்னுடைய யதார் சொல்காபகம் உண்டு அதோடு சிடி சம்பாரம் அடக்குற திரோபாவம் அந்த ஐந்து சொல்லும் உண்டு அந்த ஐந்து தொழிலானது அந்தந்த வழக்கு அப்படி இப்படி வெளிப்படும் எதில் கும்பிட்டாலும் சரி இந்த தமோகோண வடிவங்களை கும்பிடும்போது தமோ குணம் உண்டாகும் எது காளியம்மன் மாரியம்மன் இதெல்லாம் சமோகோண வடிவங்கள் அந்த குணங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும் ஆடு மாடு விட்டு சாப்பிடுறாங்க எண்ணம் வரும் அவங்களுக்கு அப்புறம் இந்த துளுக்கெல்லாம் அதை கும்பிட்றான் சிவத்து கும்பிட்றான்னா அது வந்து கருப்பு கண்ணாடியில் பூந்தி வள வெளிச்ச மாதிரி என்ன இருக்கு கலரை கும்புறது மகான்களா இருக்கும் போது மகான்களான தம்ம குணம் தான் வேற என்ன வரப்போதும் அப்படி இப்ப நான் வந்து கும்பிட்றமே இந்த சாதாரண தெய்வங்கள் எரிமாரியம்மன் காளியம்மன் இதெல்லாம் உயர்ந்த தெய்வங்கள் முருகன் கணேசெய்வங்கள் வரலாறு வரலாறு அடிப்படையை தான் கும்புறது எல்லாருமே அடிப்படையில் வரலாறு இருந்தாலும் கூட மூர்த்தங்கள் என்ன பண்ண அதிஷ்டான அதாவது வீஷ்டம் ஈஸ்வருடைய தன்மைகளை ஒழுங்காக வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் போது நமக்கு அது சத்துவம் தம்பகுணம் குணங்கள் வெளிப்படும் அது மூலமாக நமக்கு அனுக்கிற பண்ணுறான்னு அர்த்தம் நம்ம சங்கரவச்சி கும்பிட்றோம் ரச்சினாமூர்த்தி சாமி கும்பிட்றோம் இதெல்லாம் ஞானத்துக்கு ஏதுவாகும் என்ன அதில் வரலாறு என்ன ஞானந்தான் இதில் தான் புகுந்து வர்றார் காரணபுரமாக இதில் தான் புகுந்து அரு அனுக்கிறம் பண்ணுறார் ஞானத்துக்கு எதுவாகும் அப்புறம் முருகன் வள்ளி தேவோட கூடி இது வழிபாடு சொன்னாக்க போகபாக்கத்துக்கு ஏதுவாகும் அதே இங்கே கூட முன்னாலே வந்த ஒரு பேர் என்ன யாரை சொன்னாங்களோ அவர் ஊருக்கு தண்டபான் வைக்கிறாங்க தண்டபான் வைக்காது குடும்பத்திலாம் வள்ளி தேவா இருந்தால் வைக்கணும்னு சொன்னாங்களாம் குடும்ப சிலராக இருந்தால் வள்ளி தேவான இருக்கணும் அது வெறும் சிவனாக கும்பிடக்கூடாது பார்வதியோடு கூடிதான் கும்பிடணும் அப்புறம் போகபாகியம் கிடைக்கும் மகாவிஷ்ணு கும்பிட்டோன்னா லட்சுமியோடு கூடி தான் கும்பிட்ணும் வெறுவனை தண்டபாணியை மட்டும் கும்பிட்டாக்கா ஞானத்துக்கு எதுவாகும் அப்போ அங்கே கும்பிடுறோமே பழனி இல்லை தண்டபாணி தானே கும்பிடுறோம் வருதுன்னு சொன்னாக்கா மற்ற கூட கீழே இருக்கிறது பாலக பாலமுருகன் அவர் அந்த பின்னால் வந்து முருகர் ஆயிட்டார் அந்த அடகுரம் கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் கும்பிடுறவங்களுக்கு மே திருப்பதியில் அடாதிபதி அவர் அலமையில் மங்கம்மா இருக்குது அதனால் தனியாக கும்பிட்டாலும் ஸ்ரீனிவாசன் மார்பிலேயே அவர் வச்சிருக்கார் ஸ்ரீ ஸ்ரீயை லட்சுமியை அதனால அங்கே அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீனிவாசன் சிறிய மார்புன்னு அர்த்தம் அங்கே இருக்கு அப்படி இந்த மூர்த்தங்களுடைய மூலமாக அந்த சாதனம் தன்மை வெளிப்படுறதுனால அதாவது குணங்கள் காட்டும் அது சத்து குண மூர்த்திகள் வழிபாடு செஞ்சால் சத்துக்குணந்தான் மேலோங்கும் ரஜோகணம் ஆனால் ரஜோகம் தான் விளங்கும் தம்மோகோண மூர்த்தியை கும்பிட்டா தமகோணம் தான் இருக்கும் அவ்வளோ ஞானமோ விவேகமோ வைராக்கியமோ நியாயமோ அநியாயமோ ஒன்றும் தெரியாது தம்மோகோணமூர்த்தி பாடுமேடு வெட்டி சாப்பிட்ற தெய்வங்களை வச்சு கும்பிட்றாங்களே அவங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பாம்பா உதாரணி அந்த காளி தான் கும்பிட்டது இரத்த காளி அது ஆனாலும் இரத்த காளியாக கும்பிட்டாலும் கூட அவர் பாவனை எப்படி இருந்தது எனக்கு ஞானம் வேணும் உங்களுக்கு திருவிடி வேணும் முத்தி வேணும் தான் கும்பிட்டு அதனால அதன் மூலமாக அது ஏற்றுக்கார் அந்த அம்மா வந்து சரி இவனுக்கு இது கேட்கறதுனால தோதாபுரி அனுப்புவோம் தோதாபுரி அனுப்புவாரு ஆகவே இன்னொரு விசேஷம் என்னன்னா எந்த மூர்த்தியை வணங்கினாலும் கூட லட்சியம் உயிவா இருந்தாக்கா லட்சியம் நிறைவேறும் அது அந்த மூர் செய்யாது மூர்த்திக்கு வேற மூலமாக அனுகூலம் பண்ணது அப்படிங்கிற ராமகிருஷ்ணனு வரலாறு அதனால விவேகானந்தர் அவர் வந்து சிவ வழிபாடு உடையவர் அவருக்கு அனுகிரம் பண்ண அப்படின்னு சொல்லப்படுது ஆனா வழிபாடு செய்யறதுல எந்த கோரிக்கை இருக்கோ கோரிக்கை அனுசாரமாக எந்த மூர்த்தமா இருந்தாலும் அனுகிரம் பண்ற அது எதுவா இருந்தாலும் பாவனை தகுந்த மாதிரி அந்த மூர்த்தத்தை மூலமாக இரன் அழுக்கிற மாட்டார் ஆனால் அவரு வந்து ஜென்மாந்த வாசனையாக இருந்தது யோகா அவரு அதனால அவருக்கு அந்த பாவனை இருந்தது எல்லாருக்கும் அந்த பாவனை வருமா பாபாய் தான் கேட்பாங்க அப்போ அதுதான் கிடைக்கும் அதனால எந்த ஒரு கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கை எந்த மூர்த்தத்து மூலமாக பெறலாம் கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் கடையில் இருக்கிற சாமானம் கேட்குறோம் கொடுக்குறேன் அந்த கடை இல்லைன்னாலும் கூட வாடிக்கையாளராக இருந்தால் வேற வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன் நம்ம கிராக்கு விடப்படாது இல்லை கொடுத்துருவாங்க கணக்கு பண்ணிக்குவாங்க அவங்களே வாங்கிட்டு வந்து கணக்கு பண்ணிக்கலாம் அப்படி போல் அப்படி இருந்தேன் நம்ம உட்காந்து வாங்கிக்கலாம் அது போல் நான் பக்தராக இருக்கான் இவன் வந்து உயர்ந்த கோரிக்கையை வச்சுருக்கான் ஞானம் அடையணும் முத்தி அடையணும்ங்கிறான் சரி அப்பா உனக்கு ஏன் அது வழி பண்ணுறாரு வழி பண்ணுறாரு வரலாறு அந்த உயர்ந்த கோரிக்கை சாமானி மக்களுக்கு வழியாக வரும்போது அந்த மூர்த்தங்களுடைய குணங்கள் எல்லாம் வரும் அது இவங்களும் அந்த அளவில் தான் இருப்பாங்க அதனால பழங்கள் அப்படித்தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் வெளிச்சம் கொடுக்கறது என்ன பல்ஃப் வெளிச்சம் கொடுக்குது பல்ஃப் வெளிச்சம் கொடுக்குது அப்புறம் மின்சாரம் அதுக்கு ஓம் வந்துவிடும் அறக்கர் அதாவது பாவமே செய்கிற வேலை அவங்களுக்கு அறக்கர் குணமே அதுதான் கெடுதலையே பண்ணுவாங்க அது அதுக்கான பறத்துருக்காங்க அவங்க அப்படி பறக்கலாமா அப்படின்னு சொன்னால் இந்த மேம் மற்ற ஒருக்காரங்கள அவங்க செஞ்ச பாவத்தை அவர் மூலம் வந்து ஆண்டும் எண்ணெய் கொடுக்குறது அதுக்காக பெற வைக்கிறது அவா நான் கெட்டிக்காரன் நான் குடும்ப நிறைய என் பாவன இருக்கிறாங்க அவங்க அப்பீண்டு வரும் அரசாங்கத்தில் இந்த கொலைவாளிகள் போடுவாங்க தூக்கு எண்ணெய் போடுறதும் வந்து சங்கடப்பட்டு தான் போடுவான் ஐயோ நமக்கு இந்த வேலை கிடைக்கிறது என்ன பண்ணுறது வேலை வலுப்பு வழி இல்லையே அப்போ நான் ஒன்றும் செய்யலை இந்த வேலை காசு செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் போடுவான் நாங்கள் அப்போ போட்டாக்கா பாவம் இல்லாமல் போகுது அப்படித்தான் போடணும் இவனை விடப்படாது அப்படின்னாக்கா பாவம் சேர்ந்துடும் அவனுக்கு ஆ கடமை செய்யறது பாவம் இல்லை அப்படி போல் இந்த அறக்கரைகள் கூட ஏதோ நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு இந்த மாதிரி இவ கொடுமை பண்ண வேண்டியிருக்கு ஈஸ்வரன் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் செய்யணும் அப்படி செஞ்சு அவனுக்கு பாவம் இல்லாமல் போகும் இவன் அப்படி இல்லை இம்சம் பண்ணுறான் பாருங்க அவனை அப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணுங்கிறான் பாவம் சேர்ந்துக்குவான் ஆனா வந்து நியமனம் பண்றது அதுதான் வெறுவ வந்திடும் அறுக்கர் வேதாளம் இதே தான் பாஞ்சிறது தான் பூதங்கள் அதுவும் அப்படித்தான் இது என்ன ஒருவர் இங்கு ஒழியாமல் இப்படிப்பட்ட எல்லாரும் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் நான் விதித்தவாறு ஒரேவார் நான் எப்படி விதித்திருக்கானோ அப்படித்தான் செயல்படுவங்களுடைய சுதந்திரமும் கிடையாது அவர் சுதந்திரம் இல்லையா இவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு என்ன முயற்சி என்ன முயற்சி பாவத்தோடு விடுபட்டு புண்ணியம் செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் அவனுக்கு அனுகூலம் அனுமதி பண்ணுறார் சிந்தனை சிந்தனை செய்து கொடுத்துருக்கார் விசாரம் பண்ணணும் மூளைக்கு நல்லா வேலை கொடு கொடுத்து எது சாஸ்திரோக்தமாக இருக்கோ அதை செய் சாத்திர விரோதமாக செய்யாது சாஸ்திர விரோதம் தான் பாவம் சாத்திரத்துக்கு புண்ணியம் புண்ணியகாரங்களை செய் பாவகாரங்கள் செய்யாதே அதுதான் சாஸ்திரத்தில் வீழ்த்தலை செய்யல விளக்கினை செய்யாத இழுத்தலன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது தெரிஞ்சு செய் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படி செய்யலைன்னு சொன்னால் பந்துடும் என்ன வீழ்த்தனை நல்ல காரியம் செய்யுங்க ஐகை அப்புறம் பொறுத்து போகிறது கடமை செய்வது அனுகூலம் பண்ணுறது தேவி வழிபாடு பண்ணுறது ஜவம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் விழுத்தனே விளக்கின கொலை கலவு கல்காமம் ஜோதம் சூது வெயா மாற்றுறது வஞ்சகம் பண்ணுறது பொய் கணக்கு எழுதுறது திட்டுறது இதெல்லாம் விளக்குன அர்த்தம் இதெல்லாம் செய்த செஞ்சால் பாவம் செய்யா போதா அது செஞ்சால் புண்ணியம் செய்யலைன்னா புண்ணியம் கிடையாது அதனால் புண்ணியம் வேணுமென்னா அழகாக செஞ்சு அது ஏன் புண்ணியம் வேணால் பாவ உனக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு புண்ணியம் வேணாம் பான வேணாம்ங்கிறாங்க சும்மா இருந்தாங்கள கூட ரெண்டு காரியங்கள் செஞ்சே தீரணும் காரியம் செய்யும் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவரும் ஒருபொழுதும் இருவகை வினை சேவல் இல்லையால் அருமையல் அவாரான் வினை அடக்குவான் ஒருவரோட பொய்யை பாதிப்பாளராக பவானுக்கே சொல்கிறான் ஒருவரும் ஒரு பொழுதும் பூ புண்ணியமாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு தான் இருப்பாங்க ஆனால் செய்கிற காரம் புண்ணியமாக செஞ்சுக்கோங்க பாவம் செய்யாது ரெண்டு ஏதாவது நடக்கும் சும்மா யாரிருக்கா யாராவது முடிய சொல்லும் பார்ப்போம் ஒண்ண வேலை இல்ல சில வேலை இல்ல சொனத்தில மனசன் வேலை பண்ணுது ஜாக்கிரகத்தில் உடம்பு கிடமை எல்லாம் வேலை பண்ணுது சும்மா இருக்க முடியாது ஆனா சும்மா இருக்காம வேலை பண்றோமே அது வேலை பண்ணும்போது புண்ணிகாரியெல்லாம் செய்யுங்கள் பாகம் செய்யாதுங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி எனக்கு புண்ணியம் வேணா பானம் வேணாம் பாவ வேணாம்னாக்க அப்புறம் புண்ணிய பாவம் தானா வந்துடும் நீங்க சொல்ல வேண்டியது இல்லை அது தானா வரதான் செய்யணும் நல்லது செஞ்சால் புண்ணியம் வரும் கிட்ட செஞ்சா பாவம் வரும் நீ வேணாம்னால விட போகுதே அதனால ரெண்டாவது நான் புண்ணியம் தான் செய்ய முடிச்சோம்னா பாவம் செய்யும் நாம் தெரியாம வரும் குப்பைக்கோள் குப்பை சேர்ற மாதிரி அதனால பாவகாரியங்களை அதை செஞ்ச பாவம் நமக்கு வேண்டாம்னாலும் கூட பாவம் வந்தே தீரும் அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும் பாவம் செய்யறது இருக்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணலன்னா போகலாம் குப்பையை கூட்டுறதுக்கு ஆள் வைக்கிறோமோ இல்லையா குப்பை போகிறதுக்கு ஆள் வைக்கிறது இல்லை உடம்புல அழுக்கு போகிறது தானே குளிக்கிறோம் குளிக்கிறவங்க இல்லை சோப்பு போடுறவங்க இல்லையா அப்புறம் அழுக்கு வர்றதுக்காக ரெண்டு அழுக்கு சே சேர்த்திக்கிறோமா சேரில் போய் குதிக்கிறோமா அது ஆனால் வந்துடும் ஒட்டலை அடிக்கிறது தான் வச்சுருக்காமலையே ஒட்டலை வந்து பூச்சிகள் கொஞ்சம் விடவேன்னு தேவையில்லை அது ஆனால் ஒற்றம் வந்துடும் அதனால பாவங்கள் வேணா புண்ணி வேணான்னா பாவம் கண்டிப்பாக சேர்ந்துடும் அதனால புண்ணியகாரின் தேடு கெஞ்சே ஆகணும் அப்படி செய்யும்போது புண்ணியமும் வரும் பாவமும் போகும் இல்லை ரெண்டும் வேணாம்னு அது அறியாமேன்னு போயிடும் அவங்க தான் செய்யணும் ரெண்டுமே தெரியலையே அவங்களுக்கு சாஸ்திரம் வந்து ரெண்டும் செய்யாது ஆளே கிடையாதுங்க அப்புறம் ரெண்டும் செய்யலைன்னாக்கா அந்த பாவத்தை இன்னைக்கு புண்ணியம் செய்ய தானே முயற்சி பண்ணணும் அதான் நமக்கு முயற்சி அப்படின்னு அருத்து அதனால நான் விதித்தவாறு உரையவார் ஆகவே என்னுடைய ஆத்மீக்கு யாருமே மீற முடியாதுன்னு சொல்கிறார் மேலில்லைன்னா என்ன அர்த்தம் பதவிகள் மேல்நிலை அல்ல மனபரிபாகம் இதுக்காக தவச்சு பண்ணுறது அவங்க சீட்டி நிர்வாகத்துக்காக தான் நம்மளும் சீட்டி பண்ணுறது என்ன நிர்வாகத்தாகதான் நம்ம கூட இருக்கோம் இப்போ நாம் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு இல்லை ஒவ்வொருத்தரும் வேலை இருக்குது இல்லை இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்க முடியுமா ஏன் ஓர்த்து கொடுத்த வயிறு வயிறு கொடுத்தது அதுக்குதான் பசி கொடுத்தது அது தான் பசி இல்லைன்னு சொன்னாக்கா வேலையே போக மாட்டாங்க யாரும் வேறு செஞ்சே பசி எதுக்கு சரீரத்தை நிலைக்கு நிறையாது பசி வேலை அந்த உணவில் இருக்கிற பொருள் இரத்தத்தை பிரித்து ரத்தத்தை சத்து ஒரு சரீரத்துக்கு கொடுக்கணும் சக்கியை வெளியே தரணும் இந்த வேலையை உள்ளே வச்சுருக்கா ஜாரணியை அந்த இயக்கம் வச்சிருக்கிறதுனால நாம் சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும் சாப்பாட்டுக்கு வழிபாணி என்னன்னா தொழிற்சம் பண்ணி தான் ஆகணும் யாரும் வழியே கிடையாது சரீரம் ஒரு வேலை பார்த்தா தான் சோறு கிடைக்கல அதுவாக கிடைக்காது பிச்சைக்காரன் கூட நாலு பிச்சைக்கு போனால் தான் கிடைக்கும் இல்லையா எவ்வாருமே போட மாட்டான் பட்டத்தால் அழு அப்புறம் தான் தொழில் பார்த்தது ஆகணும் பண்ணாம இருந்தவன் ஜீவன சக்தி ஏற்படாது வருமானம் இல்லை சில பேர் பென்ஷன் வருது முன்ன வேலை பார்த்திருக்காங்க இப்பவும் வேலை பார்க்காம சாப்பிட முடியுமா பொழுது போகல டிவி பார்க்க வேண்டாமா இல்ல வேலை இல்லையா நிகழ்ஞ்சிடும் கலைகள் காட்டைகள் நிமிடம் நீதி செய்ந்தி நான் முகூர்த்தம் பகிர்ந்துடும் இறுது ஆண்டு மாதங்கள் பக்கங்கள் என் விதிப்படியே யுகங்களும் மனுக்க மனுக்கொள்ள வெள்ளைகளும் உரைத்திடும் பரா பரா தங்கள் தங்கள் நிகழ்ந்திடும் கால யாவையும் நான் நியமித்தபடியிலே நிலைய பத்தொன்பதாவது பாட்டு நிகழ்ந்திடும் கலைகள் இப்போது எத்தனையோ கலைகள் இருக்கின்றன அது அறுபத்தி நாலுகளை சொன்னாங்க இப்போ நவீன கலைகள் அனந்தம் கலை என்னால் எது கவர்ச்சியை கொடுக்குதோ அது கலையன்னு போயிடும் மக்களுக்கு மக்கள் ஈர்க்கும் சக்தி இருந்தால் அது கலையன்னு போயிடும் இல்லைன்னாக்கா கலை இல்லை சில பேர் சொல்லுவாங்க உங்கள் முகத்தில் கலை இருக்கப்பா நல்லா இருக்குது அப்படிமா அப்போ கவ கவர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் அப்போ கவர்ச்சி இல்லைன்னா கலை இல்லைன்னு அர்த்தம் அப்போ முகத்தில் கலை இல்லை பார்த்தீங்களா அப்படிமாங்க சில பேர் இல்லை கவர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் உண்டாக்குதோ பிறரை இருக்கக்கூடிய மயக்கக்கூடிய வச்சுக்கிட்டாலும் சரி மயக்கந்தின் உண்டாகுற கலை என்று அப்படி பலவிதமான கலைகள் காட்டைகள் காட்டைன்னா வினாடிகள் பல விடாமல் சேர்ந்த நிமிடங்கள் நீதி செய்தி சாந்தி அதாவது நியாயமாக சொல்ல வந்தால் தான் சாந்தி உண்டாகும் இல்லைன்னா சாந்தி அது நீதியாக இருக்கும்போது அமைதி மன அமைதி ஏற்படும் நீதிக்கு தவறான மன அமைதி இருக்காது அதாவது நீதியின் மூலமாக வரக்கூடிய சாந்தி நாள் தினங்கள் அதன் பிறகு முகூர்த்தம் முகூர்த்தம்னா முனைமுக்கால் நாளிகை இவங்க முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் கணக்கு பகிர்ந்துடும் இறுது